வணக்கம் பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் புதரவு குயிலக்காக நான் உங்கள் விஜய்ஹரி நேற்றைய புதரவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று கேரளா இந்தியா மாநிலத்தின் வெற்றிலைக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது இரண்டு ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஹைட்ரா ப்ராஜெக்ட் இன்ஸ்டிடியூட் எகிப்து நாட்டில் கட்டிய அணையின் பெயர் அஸ்வான் அணை மூன்று உலகிலேயே மிகப்பெரிய எரிமலை எல்லோஸ்டோன் எரிமலை கேனடா இனி இன்றைய பதவி கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று ஜான் வாக்கர் என்ற இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர் எதை கண்டுபிடித்தார் இரண்டு எல் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு எது மூன்று காந்தி அவர்களுக்கு மகாத்மா என்ற பட்டத்தை தந்தவர் யார் நன்றி